அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு யாதானும் நாடாமால் ஊராமால் என்ொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு உள்ளந்தோறும் வள்ளுவத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற பேரன்பர்களே கல்வி என்கிற தலைப்பிலே நாம் ஏழாவது குரலை இன்று பார்க்கிறோம் கல்வியை நாம் கட்டாயம் கற்க வேண்டும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்க வேண்டிய நூல்களை இடைவிடாது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கல்வியினுடைய அவசியத்தை மனதிலே ஆழமாக பதிய வைத்து கொண்டிருக்கிறார் வள்ளுவெருமான் இந்த குரலிலே என்ன சொல்லுகிறார் கற்பவனுக்கு உலகம் பெரிதாகிறது அதாவது நான் இந்த ஊரில் பிறந்திருக்கேன் இந்த நாட்டை சேர்ந்தவன் நம்ம சொல்கிறோம் ஆனால் கல்வியை எல்லா நாட்டில் இருக்கிறவர்களும் மதிக்கிறார்கள் நன்றாக கற்றவனுக்கு எல்லா ஊரும் அவனோட ஊர் எல்லா நாடும் அவனோட நாடு ஆக கல்வியை கற்பதனால் இந்த என்னுடைய நாடு என்னுடைய ஊர் என்கின்ற குறுகியை பற்று நீங்கி எல்லா நாடுகளும் எல்லா ஊர்களும் என்னுடையது என்கின்ற ஒரு பரந்த மனப்பான்மை வருகிறது ஏனென்றால் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று நாம் கேட்டிருக்கிறோம் அதாவது முட்டாளுக்கு வீட்டில் தான் மதிப்பு பணக்காரனுக்கு அந்த ஊரில் தான் மதிப்பு அரசனுக்கு அந்த நாட்டில் தான் மதிப்பு கல்வியாளனுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த கல்வியை முன்னிட்டு அவனுக்கு மதிப்பு உண்டு ஆகவே கல்வி கற்பவனுக்கு எல்லா ஊர்களும் எல்லா நாடுகளும் அவனுக்கு சொந்தமாகிறது உலகமே அவனுடைய குடும்பமாக ஆகிவிடுகிறது எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்களிலும் இவனுடைய அறிவை பெறுவதற்கு மக்கள் விரும்புவார்கள் ஆகவே யாதானும் எதாக இருந்தாலும் நாடாமால் ஊராமால் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அது அவனுடையதாகும் எனவே கல்வி கற்க வேண்டும் என் ஒருவன் என்று ஒருவன் ஏன் சாகர வரைக்கும் படிக்காமல் இருக்கான் அப்படின்னு கேட்குறார் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறார் இதில் இன்னொரு கருத்தும் சொல்லுகிறார் ஒரு மனிதன் சாகர வரைக்கும் படிக்கணும் இறக்கும் வரையிலும் கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது வயதானாலும் அறிஞர்கள் கற்பதை நிறுத்த மாட்டார்கள் ஒருவேளை இப்பிறவியில் அக்கல்வி பயனை தராவிட்டாலும் அக்கல்வியானது உள்ளத்தினுள் இருந்து அடுத்த பிறவியில் சிறந்த பலனை தரும் என்று ஒரு அழகான வடமொழி ஸ்லோகமும் சொல்லுகிறது எனவே மரணம் வரியந்தம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் வேதங்களிலே ஒரு கதை வருகிறது பரத்வாஜர் என்கின்ற முனிவர் நானூறு ஆண்டுகள் இந்திரனிடத்தில் நூறு நூறு ஆண்டுகள் வேண்டும் என்று கேட்டு கல்வி பயின்றார் பிறகு கல்வியை கற்று முடிக்க முடியாது என்று அறிந்து கொண்டு இந்திரனுடைய அருளால் அவர் தத்துவ ஞானத்தை பெற்று முக்தி அடைந்தார் என்று வேதங்களிலே ஒரு கதை வருகிறது எனவே கல்வியினுடைய பெருமையை சொல்லி கற்றுக்கொண்டே இருப்பதற்காகத்தான் கடவுள் இந்த மனித உடலை உயிருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துகிறார் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னா சாகர வரைக்கும் படிக்காமல் ஏன் இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு நம்மள்டே கேள்வி கேட்குற மாதிரி கேட்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சாகர வரைக்கும் கல்வி கற்க வேண்டும் எல்லா ஊரையும் எல்லா நாட்டையும் சொந்தமாக்கூடிய கல்வியை ஒவ்வொருவனும் சாகும் வரையில் எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் தன்னுடைய நாடுகளாக ஊர்களாக ஆக்கக்கூடிய கல்வியை ஒருவன் இறக்கும் வரையிலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலுடைய உள்ளார்ந்த கருத்து யாதானும் நாடாமல் ஊராமால் என்ொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு மொபைலில் இதை உங்கள் செவன் ஜீரோ 7708211196 டூ ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்